தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழ்ச்சி நடைபெறும் இசைப்பெறறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுமர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை பொற்றாலம் திரு ஆர் ஆறுமுகம் அவர்கள் குத்துவளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் டி வாக்கு வணங்குவ உலகெல்லாம் உணந்து ஓதற்கு அறியவன் தில உதாவிய நீர் மலிவேணியான் அதையில் சோதியம் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாத்தி வணங்குவார் எண்ணுவேன் அதற்கு தகுந்தவாறு நான் அங்க போய் அந்த பாட்ட பாடிபடுவேன் அந்த மாதிரி இந்த தமிழ்ச்சி சங்கத்துல நடுக்க நாம நடத்திக்கிட்டே வர்றோமே இந்த வாரம் என்ன சொல்லணும் அடுத்த வாரம் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் எண்ணி பார்ப்பேன் அந்த நிகழ்ச்சியை அமைக்கிறது தான் சரியான வழி இல்லையா அப்படிதான் நான் இந்த நூத்தி நாலு நிகழ்ச்சியும் நான் நடத்திருக்கேன் இப்போது பெரிய புராணத்திலிருந்து பல செய்திகளை சொல்லலாம்னு நான் எண்ணினேன் அப்போ இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் திருநீலகன்ற கதை எல்லாருக்கும் தெரியும் வேற ஒரு நாயன்மார சொன்னா அதுவும் தெரியும் எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ண போகுது பெரும்பகுதி வரலாறு நாம சொல்லும் பொழுது சேக்கிழார் பாட்டையே சொன்னாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நான் எண்ணன் அந்த மாதிரிதான் சென்ற மாதம் திருநீலகண்ட திருநீலகண்டத்து குயவனார்க்கடியே எந்த வரலாறு சேக்கிலார் வாக்குனால என்ன வருகிறது என்று பார்த்து சேக்கிலார் வாக்கை நான் பெரும்பகுதி சொன்னேன் அப்படி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அந்த பாடல்களை பெரிய புராணத்தில் இருக்கிற பாடல்களை சொன்னேன் திருநீலகண்டத்து குயமனார் சேக்கிட ஒரு பெரிய கட்டிகாரத்தை தான் ஒரு என்ன ஜாதி ஜாதி வெறி இருக்கிறது தவறு ஜாதியை தெரிஞ்சுக்கிறதுல தவறு இல்லை இல்லையா ஆமா அது கூட எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறது உதாரணமாக ஒன்னு சொல்றேன் என்னுடைய தகப்பனாறு பேர் பஞ்சநாதம் முதலியார் முதலியாருங்கிற பேர் வந்துரு பார்த்தீங்களா எனக்கு சின்ன பிள்ளையிலேயே இந்த ஐப்பராய பேர் தான் எனக்கு இருந்தது என்னுடைய சிறிய தகப்பனாறு பேர் கிருஷ்ணசாமி முதலியார் எங்க தாத்தா பேர் முத்து முதலியார் எங்கள் அண்ணன் பேர் நாகரத்ன முதலியார் ஆக நான் என்ன பண்ணினேன் என்னுடைய இந்த ஜாதி வித்தியாசம் இருக்க கூடாது அது தவறான வழியில் வருகிறதுன்னு எனக்கு சின்ன பிள்ளையிலேயே தெரிஞ்சது இப்போ தெரிஞ்சதுன்னு ஆச்சரியம் சின்ன பிள்ளையிலேயே எனக்கு அது தெரிஞ்சதுனால சாமிநாதன் நடிச்சு அந்த அண்டை முதலியாருன்னு நான் போட்டேன் நீங்கள் நினைக்கலாம் ஜாஜி போட்டுக்கிறதுனால என்ன அப்படி அது அப்படி இருக்கிறதுனால தான் தவறு ஏற்படுவதற்கு ஒரு வசதி ஏற்படுகிறது இல்லையா ஆமாம் உதாரணமாக கிட்டத்தட்ட இரண்டு வருஷமாக ஒரு டாக்ஸிக்காரர் எனக்கு வண்டி ஓட்டுறது நான் எங்கே போனாலும் அவரை கூட்டிகிட்டு போகிறேன் ஆனா அவர் பேரு எனக்கு தெரியுமே தவிர அவர் என்ன ஜாதினு நான் கேட்கவே இல்லை அவரும் சொல்லல சமீபத்துலதான் ஏன் வீட்டுக்கு நான் வர சொல்லி இந்த நேரத்துல வந்தவர் ஒரு அஞ்சு நிமிடத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் சரி சொல்லிட்டு அவரு என்ன பண்ணாரு ஐயா ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நீங்க சொன்ன நேரத்துல நாம பொறப்பட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் அங்கே போயிட்டார் போயிட்டு வந்தார் இப்பவும் நான் அந்த ஜாதியை சொல்ல போறது இல்லை இல்லையா என்ன அந்த கல்யாணத்துக்கு போனீங்க போல் இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஆமா அவரு எனக்கு தூரத்து உறவுன்னு சொன்னார் அப்ப நீங்க அவர் அந்த கல்யாணம் செய்யறவர் என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இனமா நீங்க ஆமான் அதுக்கப்புறமா தான் இரண்டு வருஷமா எனக்கு கார் ஓடி இருந்தவர் டாக்ஸி கார் தான் அவருடைய ஜாதியை நான் கேட்கவேன் வேறு மாத்திரம் திருநாகேஸ்வரன் திருநாகேஸ்வரன் சொன்னார் அவர் அதை மாத்திரம் கேட்டுக்கிறேன்னா என்ன ஜாதி நான் கேட்க இந்த சொல்லி சொல்லி சொல்லி சொல்லிதான் ஒரு பெரிய தவறு நம்ம நாட்டுல நடக்குது அப்படின்னு என்னோட அபிப்பிராயம் இருக்க முடியாது அடிக்கிறான் இது தெரியாமல இருந்துட்டாக்கா அதத்தான் அவர் சொன்னாரன் என்ன ஜாதி நீங்க கேட்ட போது நான் தமிழன் அப்படின்னு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் முதல்வர் யாரோ சொல்றதுக்கு மாதிரி காதல் விழுத இல்லையே நான் தமிழன்னு சொல்லிட்டேன் ஜாதி தொழலவர் இந்த மாதிரி இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதி ஜாதி பிரிச்சு போய் ஒரு ஜாதிக்காரன் நல்லது இருந்தாலும் அவனை கெட்டவன் சொல்றதும் ஒரு ஜாதிக்காரன் நல்லவனாக இருந்தாலும் அவனை கெட்டவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவன் சொல்றதும் இப்படி பழக்கமா போயிடு அதுக்கு அரசாங்கமும் உறுதுணை செய்கிறது இல்லையா இந்த நிலையில தான் திருநீலகண்டத்து குயபனார் அப்படின்னு திருநீலகண்டத்து குயவனார்க்கடியே என்று தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ற அதற்கு விளக்கு எழுத வந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஜாதி வித்தியாசமாக சுந்தரர் சொல்லிவிட்டார்னு அவர் மேல ஒரு பிழையை சுமத்தாமல் திருநீல கண்டம்ங்கிற பேரோடு ரெண்டு பேர் வருகிறார்கள் முதல் பாட்டில் ஒரு திருவரார் கடைசி பாட்டில் ஒரு திருவரார் இதை குறிப்பிடத்தான் திருநீலகண்டத்து குயவனார் என்றும் திருநீலகண்டத்து பாணனார் என்றும் குறிப்பிட்டார் சுந்தரருக்கு அந்த ஜாதி வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கரெக்டர் ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கலாம் இல்லையா ஆம் ஆக திருநீலகண்டத்து கொயமனார் ஆனதுனால தன்னுடைய பெருமான் பெரிய புராணத்தில் நிச்சயமாக அந்த ஜாதி அவர் சொல்றார் ஜாதி வெறியில அவர் சொல்லல என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்போனா என்ன ஊர் கலிய நாயனார் என்பல்லும் போது அவர் தெரு அவர் இருந்த தெருக்கொண்டு சொல்றார் அவர் நல்ல வேலை வீட்டு நம்பர் தப்பா போயிருக்கும் இல்லையா ஆனா அந்த தெரு இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது ரத்தனம் இருக்கா கலிய நாயனார் தெரு அது ஏதோ ஒரு செக்குணியர் தெருவது ஆம் பின்னால வந்தவங்க கணக்கெடுத்து பிராமணர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் பெரிய புராணத்தில் வேளாளர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் பறையர்கள் என்று சொல்வது அப்ப சொன்னு தப்பு இன்னைக்கு இவர்களே பறையர் சொல்லுகிறார்கள் பறையை தட்டுவதனாலே பறையம் நல்ல ஆராய்ச்சி பண்றவங்க அதை செய்து வைக்கிறாங்க தன்னுடைய ஜாதியில இவர் இந்த மண்பாண்டம் செய்து பிழைப்புக்கு செய்திருக்கிறாரு அதே சிவத்தொண்டுக்கு ஆக்கிவிட்டார் என்ன பண்ணாரு ஓடு செய்து வர்றவங்களுக்கு சிவனடியாரா வர்றவங்களுக்கு ஒரு ஓடு எனாமா கொடுத்தோம் அப்ப தன்னுடைய ஜாதி தொழிலையே சிவத்தொண்டு செய்து விடுறாரு என்று நாம எண்ணுவதற்கு இடம் இருக்கு என்ன தேவாரம் படிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தினவர் அருணந்தி தம்பி நான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அவருக்கு தேவாரம்னா மிகவும் பிரியம் அந்த பிரியம் அவருக்கு எப்படி வந்ததுங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியாது திருநெல்வேலி மாவட்டக்காரர் அவர் அவங்க தண்டமானி தேசியர் கூட அவர் பழகி இருக்கிறார் சின்ன பிள்ளையில் தண்டபானி தேசியர் வந்து மதுரையில் ஒக்கூர் தேவார பாடசாலைன்னு ஒன்று இருந்திருக்கு அதில் வாத்தியாராக இருந்திருக்கிறார் அப்போ இவர் ம மதுரையில் ஏதோ ஒரு அரசாங்கத்து உத்தியோகத்தில் இருந்திருக்கிறாங்க இந்த அருணந்தை தம்பிரங்கிறவங்க இந்த தேவாரத்தை அவர்கிட்ட கேட்டு கேட்டு அவங்கள்ட்ட ரொம்ப பிரியமாக போச்சு அதிலேருந்து அவருக்கு தேவாரம் நன்றாக பாடுவார்கள் சொல்லப்போனா அப்போ பவுன் முப்பது ரூபாய் விற்றபோது எனக்கு ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் பவுன் வந்து முப்பது ரூபாய் விற்று பத்து ரூபாய் விற்றது எனக்கு தெரியும் என் தன்னுடைய தந்தை பத்து பத்து ரூபாய்க்கு ஐம்பது பவுனை வித்தாரு கோர்ட் கேஸுக்காக வேண்டி அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டான் அநாயம் உண்டா அண்ணன் தம்பிக்கு என்னுடைய தமக்கையாரு போட்டிருந்தாரு கோர்ட்ல கடைசியில் தீர்ப்பு கட்டு வாங்கிறதுக்கு காசு கோர்ட்டுக்கு போனா என்ன கதி போக இருக்க முடியாது அந்த அருணந்தான் நன்றா பாடுவாங்க அவர் மடாதிபதியாக வந்த போது கூட அப்ப சாதாரண தம்பிரானாக இருந்த தருமபுரத்துல அப்புறம் காசி மடத்துக்கு திருப்பினந்தாள் மடத்துக்கு அதிபரா போனார் அப்படி போகும்போது கூட கோயிலுக்கு போயி நின்னார்னா ஓதுவார பாட்டு சொல்லுன்னு அவர் சொல்றது இல்லை தானே பாடுவார் बोलि नेटी ना फिरपुंदालरंदागल्या फिरपुंदाल सेवा करता बोलुवर बोलि नेटी ना तिगळ काही लोरमळवा कलमुळर गुदय मग पीडूळे நான் அதற்கு அப்படி எத்தனையோ மடாதிபதிகளை பார்க்கிறேன் வாய திறக்க மாட்டாங்களே தெரியுமோ என்னமோ பாட்டு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்ட அந்த கௌரவம் மடாதிபதி இவர் அந்த காசு படத்துக்கு அதிபராக போன போது கூட இந்த தேவாரம் அவர் பாடுவார் நான் காதாவ கேட்டு அவர் பிரியமா பாடுற பாட்டு மாதர் பிறைக்கண்ணி யானை அவர் தான் அடியோட அடிய அடிச்சு அடிக்க அடிக்க அம்மையும் நகரம்னு சொன்னது மாதிரி என்னை அடிச்சு திருப்பி ஏழரை ரூபாய் சம்பளத்தில் மூணு வேளை சாப்பாடு ஏழரை ரூபாய் சம்பளம் இருந்த என்னை தேவாரம் படிக்க வச்சார் வேலையைன் பண்ண வேண்டாம் என் தகப்பனார் வேற இறந்து போயிட்டாங்க என் தாயார் இந்த நிலையில என்ன தேவாரம் படிக்க வச்சவர் சொன்னாரு பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சொன்ன திறந்தோறும் போய் சாமிகிட்ட போய் ரெக்கார்ட் பண்ண அப்படின் அவர் வந்து அவரைய பழைய காலத்து இன்டர்மீடிய கையெழுத்து கூட அழந்தி தம்பிரான்னு இங்கிலீஷ்ல போடுவார் போட முடியாது இல்லையா போடக்கூடாது இல்லையா அருணந்தை தம்பிரான்னு ஆங்கிலத்தை தான் போடுவாங்க ரெட்டு பேன்ல அவடுவாங்க ரெட்டு பேன்ல போ போடுவாரு கையெழுத்து எவ்வளவு பெரிய பத்திரமா இருந்தாலும் சாதாரண பத்திரங்களா இருந்தா சிவசிவன் எழுதி விடுவாரு அவங்க சொன்னாங்க பாட ஆரம்பிச்சுட்ட காசுக்கு மாத்திரம் பாடாத கடவுளுக்கு பாடுறா அப்படி இந்த புத்திய இந்த அழகான புத்திய உயர்வான புத்தியை கொடுத்த ஒரு விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதற்றியாகும் விளக்கிட்டார் வேறு சொல்ல மெய்நமாகும் அளப்பில கீதம் சொன்னார்கு அடிகள் தாம் அருளுமாரேன்னு பெரிய இது தேவாரத்துல அருண இது திருநாவுக்கரசர் தேவாரம் விளக்கு போடுறதை விட கோயிலை கூட்டுறத விட கோயிலை மெழுகிறதை விட இந்த பாட்டு பாடுறதுக்கு தான் மிகவும் இறங்கி வருகிறான் அளப்பில கீதம் சொன்ன அடிகள்்தான் அருளுமாரேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிற அடிப்படையில அவர் என்னை திருத்தி விட்டாரு இன்னைக்கு கூட உடல் நிலை சரியா இல்லாம இருக்கும்போது கூட ஐம்பது பாட்டு அறுபது பாட்டு சாமிக்கு சொல்லுவேன் உடம்பு சரி போதும் கூட நான் பாடிட்டு இருக்கிறேன் இதற்கு காரணம்ண்டு தான் அல்லவா இந்த சிவத்துண்டுக்கு ஆளாக்கி விட்டார் அந்த அருணந்தி தம்பிரம் அவர் பாடுவார் என்னையும் பாட வைத்தார் நீ எத்தனையோ பேரை ஓதுவார்களை ஆக்கினார் தேவாரம்தான் பெருசு தேவாரத்துக்கு ஈடு கிடையாது தான் மடாதிபதியாக போன போது தண்டபான தேசிய ஒரு கச்சேரி கூப்பிட்டாரு தண்டபான தேசிய ஐயா வந்துட்டாங்க அவங்க ஒரு சினிமா நடிகர் தேவாரம் பாடிக்கிட்டு இருந்தாங்க சினிமா சினிமா நடிக்க போனோன்னா சினிமா பாட்டெல்லாம் நிறைய பாட்டாங்க கீர்த்தனைகள்லாம் நிறைய பாட ஆரம்பிச்சுட்டாங்க தேவாரம் மிக குறைச்சலாக இருக்கும் ஆனந்த தம்பு நான் சொன்னார் இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க தேசியதையா நீங்கள் பாடுற வரைக்கும் போகிறோம் ஒரு மணி நேரம் பாடினாலும் சரிதான் அரை மணி நேரம் பாடினாலும் தேவாரத்தை தவிர வேற ஒண்ணும் பாடாது என்பகமாக வந்த தண்டமான தேசிய காரணம் நான் ஃபுல்ல பணம் கொடுத்துறேன் நான் கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்துர்றேன் ஆனா தேவாரத்தை தவிர வேற ஒண்ணும் பாடாது அந்த அளவுக்கு தேவாரத்தில் லட்சக்கணக்கில் அவங்க வந்து ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க திருமுறைக்காக வேண்டி ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தியன்னா அவரு காசு மடத்து நம்ம கையில் இருக்கும் ஆமாம் இல்லவா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ார்கள் என்னுடைய வாழ்க்கைய எவ்வளவோ திருப்பம் செய்தவர்கள் அவங்க அப்படி இவர் திருநீலகண்டத்து கொயவனார் அந்த குயமனார் ஜாதியில பிறந்ததுனால தன்னுடைய ஜாதி தொழிலேயே தொண்டு செய்துறார் அவர் அடியார்களுக்கு ஓடு கொடுத்தார் வள்ளுவர் கோட்ட ஒரு பான பத்து பைசாவுக்கு வாங்கிக்கு சொல்லு தன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த மண்பாண்டத்தை உபயோகப்படுத்தி இந்த ஓடுமாறு செய்து இந்த அடியார்களுக்கு நாமா கொடுத்தார் அப்படின்னு இந்த சிவத்தொண்டுக்குத்தான் கடவுள் வந்தாங்க இவரை பார்க்க அப்ப சிவத்தொண்டு நாம செய்தாலும் நம்ம வீட்டுக்காக வருவான் அதை குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார் நான் மடத்து அவர் குன்றக்குடி அடிகள மடத்தில் இருந்தவர் தானே குன்றக்குடி ஆதீனத்துக்கு அவர் தலைவரா போன போது இரவுல கூட கதவு சாத்தாதே ஏன்னா ஒருவேளை கடவுள் வந்தாலும் வருவான்டா அப்படி ஐயா நடக்குதோ நடக்கலையோ அவரு சொல்றது சரியா இருக்கு இல்லையா அதை நாம போற்றணும் இல்லையா ஆமா அப்படி இப்படி ஓடு குடுத்துக்கிட்டே இருந்தார் அப்புறம் அவரு வாழ்க்கையில ஒரு தவறு பண்ணிவிட்டாரு அதையும் அந்த தவறையும் மன்னித்து இந்த திருத்தொண்ட பெருசாக ஓடு மாதிரியே இவர் கொண்டு ஓடு ஒண்ணு கொண்டே அவன் கையில கொடுத்து இல்லையா பத்திரமா வச்சுக்கோக்கிட தன்னை ஒப்பதியது இந்த ஓட்டுனுடைய தன்மையை நீ சாதாரண பத்திரமா வச்சிருந்து நான் கேட்டபோது போது கொடுன்னு சொன்னார் வந்தவர் பரமசிவன் எ தன்னை ஒப்பறியது வந்து வைரக்கல்ல அப்படின்னு வச்சிருந்தோம் துண்ணிய யாவையும் தூய்மையை செய்வது பொன்னினும் மணியனும் போட்ட வேண்டியது இது வாங்கு நீ என்ன அப்படி சொல்லி இந்த போட்ட கொடுத்தாரு கொடுத்துட்டு போயிட்டாரு திரும்பி அம்பலத்துக்கு போனார்னு எழுதுறாரு இந்த வேலை முடிஞ்சவன என்ன பண்ணாரு நேர கொயமன் வீட்டில இருந்து இவர் எங்க போயிருக்கணும் வேற ஒரு சிவனடியாருன்னா எங்கேயாவது சோறு கிடைக்கிற நடந்து போயிருப்பான் வந்தவன் நடராஜ பெருமா நல்லவா அம்பலம் மேவினார்னு சொல்லி முடிச்சார் வாங்கினார் திரும்பி வந்தார் என்ன எக்ஸாம் முடியலையே ஆமா சாமி வாங்க சாதாரணமா பரதேசி வந்தான்னா நம்ம மரியாதை கொடுக்குற வழக்கம் இல்லை பரதேசி போட சமைக்கிறதுக்கு பிடிக்கும் சமையல் ஆகலன்னு சொல்லுவோம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருந்தால் சாப்பிட்டாச்சு போட்டு சொல்லுவோம் சொல்லுவோம் நம்ம இயற்கையில அப்படித்தானே சொல்லிகிட்டு இருக்கோம் அத மற்றொரு இடத்துல சிவனடியார்களா வந்தா அவர்களுக்கு என்ன செய்யணும்னு எழுதிலார் எழுதி வச்சுமே நம்ம தவறு பண்றோம் கொண்டு வந்து மனைப்புகுந்து சிவனடியாரா வர்றவ செர்பு போட்டுட்டு வர மாட்டோம் இப்பவும் ராமரிங்க அடிகளார் செருப்பு இல்ல இல்லையா ஆம் சபரிமலைக்கு போறவன் செருப்பு போடுறது இல்லை செருப்பு தான் போடுறது இல்லையே தவிர நான் ஒரு பண்டியில ரயிலில் போனேன் ஒரு நாலஞ்சு பேர் சபரிமலைக்கு போறவன் போறான் கையில் வச்சிருந்தது பூரா குடி செருப்பு போடாம இருந்து என்ன பண்ற சரி வேற ஸ்ட்ரீட் இல்லையே நான் அங்க அந்தாண்டை ஓடி போறதுக்கு அவனுடைய இருந்த பிராணனை விட்டேனும் அப்படி அந்த சிவனடியார்கள் வந்தபோது கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கியே தவறான இடத்துல காலை வச்சிருப்போம் அல்லது மண்ணு இருந்திருக்கோம் அந்த குலாவு பாதம் விளக்கியே விளக்க செய்துன்னுன்னு சொல்றேன் இவர் தண்ணியை ஊற்றி அந்த காலெல்லாம் நல்லா தேய்ச்சிருக்காம செய்வோமா குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்தினை வைத்து ஒரு பலகையை போட்டு அந்த உட்கார வை உட்கார ரெண்டு பூவை அவன் திருவடியில போட்டு விழுந்து கும்பிட்டு இலையை போட்டு அவனுக்கு மண்டு காதலின்னு ஆதனத்திடனை வைத்து அர்ச்சனை செய்தவின் உண்டி நாலு விதத்தில் ஆறு எப்பவோ ஊசி போன வடையில ஒண்ணு வைக்கல செய்வ யாரோ சாமியாரும் வந்துட்டு போறான்டா நேத்து சுட்ட தோசை இருந்ததுன்னா நேத்து சுட்ட வடை இருந்ததுன்னா உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்திரத்தினர் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமு அமைப்பு செய்ய அழித்துள்ளார் அப்படின்னு சேக்கிரார் சொல்லுவார் இளையாங்குடி மரநாயன புராணத்தில் பாடி வச்சேன்யா அவ்வளவுதான் எத்தனை பேர் வர்றாங்க தெரியுமா என் ஊட்ட தேடி கண்ணுக்கு தெரியாதவர்கள் எல்லாம் மலபார்ல இருந்து கூட எல்லாம் கூட என்ன பார்க்க வர்றாங்க காரணம் என்ன இந்த பாட்டு தேவாரம் தான் வேற ஒண்ணும் கிடையாது நான் என்ன கிடையாது தேவாரம் பாண்டதுனால இல்லையா அதனால சிவனடியார் வேடம் போட்டு திரும்பி வந்தார் சாமி வந்த பின் தொண்டனும் எதில் வழிபாடு செய்து மறுபடியும் அந்த வழிபாடு செய்திருக்கார் நேத்து வந்து? ஒரு மா நினைக்கலாம் வழிபாடு நிற்பீங்களே அதுக்கு வணக்கம் சிறுத்திரன் சாமி அப்படியே நாள் அவன் பதில் சொல்றான் வந்தவன் முந்தை நாள் உண்பால் வைத்தொளி விளங்கும் இது சேர்க்கிறார்கள் தான் வைத்து வாங்க வரலான் என்று சொல்லு சேர்க்கிறார்கள் நான் கொடுத்துட்டு போன ஓடுப்பா சாமி பத்திரமாத்தான் கொண்டி வச்சாரு அவன் தான் போக்கிட்டான் வருது இல்லையா இவன் கொடுத்தானோ அவனே எடுத்து போன போது இந்த ஓட்டையும் எடுத்துட்டு போயிருக்கிறான் இவர் போய் தேடி பார்த்தார் இருந்தவர் இருந்தவர் இந்த ஓடு கண்டிலர் காணார் தேடி பார்த்தார் கிடைக்கல அப்படின்னு நினைச்சா சொல்லிவிட்டது என்ன கை தொழுது உரைக்கலுற்ற அடியார்களை என் மிகுதி போட்டு சொல்ல மாட்டார் நான் எருமிகுதி போட்டுதான் எழுதியிருக்கிறேன் நாக்கு என்ன சொல்லுது எந்த நீர் தந்து போன விழை தரும் ஓடு வைத்த வேரிடம் தேடிக்கானே படையம நல்ல பாத்திரம் தருவனும் தேடி பார்த்தேன் வச்சேன் காணும் அதனின் நல்ல பாத்திரம் அப்படிங்க அவன் கொண்டு வந்த பாத்திரத்தை விட நல்ல பாத்திரம் ஆயுது இல்ல அதனின் நல்ல பாத்திரம் தருவன் கொண்டு விழையினை பொறுக்க வேண்டும் பெருமை என்று இறஞ்சி நின்ற போட்டு சுவாமி நடந்து போச்சு சுவாமி போட்ட காணும் அதை விட நல்ல பார்த்தோம் யாரும் பொறுக்க மாட்டான் இல்லையா நான் போன வரை சொன்னேன் ஒரு ருத்ராஷ்டமா செய்கிறதுக்கு நான் கொடுத்தேன் இல்லையா நான் அந்த செட்டியார்கிட்ட சொன்னேன் பதினாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்கேன் பவுனுக்கு பதினாயிரம் ரூபா கொடுத்த அந்த பவுன் வாங்கிடலாம் முப்பத்தாறு ருத்ராஷ்டம் இருக்கு இதில் முப்பத்தி ஆறாயிரம் அது வேலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது பத்திரமாதான் பத்து உள்ள தூக்கி வச்சுனாரு சென்னியால் வணங்கியிருந்த தொண்டரை சேர்த்து நோக்கி கோபமா பார்த்து என்ன இது முடிந்த நீ பொன்னாலேன் எனக்கு வேண்டாம் உன் பொண்ணோடு எனக்கு தேவை முன்னை நான் வைத்த ஓடே கொண்டு வா என்றான் Da-da-da-da-da-da. <laughs> மாத்தொம்ப நாளை இருக்கும் அப்படிங்குறது அது வியாபாரத்துவம் நீடு செல்வதுதான் ஒன்று தருகின்றேன் எனவும் கொள்ளாது ஊடி நின்று உரைத்தது உணர்வெல்லாம் ஒழித்தது என்ன வந்தவ பரமசு உணர்வெல்லாம் ஒழித்து விட்டாய் நாங்க கொடுத்த வீடு போடுதான் தேவை இந்த குழந்தைகள் அப்படித்தான் கேட்கும் ஏதாவது விட்டாய் வாங்கி விட்டா அதுதான் வேணும் அந்த மாதிரி தான் கேட்கும் அடைக்கல பொருளை திருடி இந்த பொருள் இந்த சொல் பொறுக்க முடியாது இல்லையா அப்பெல்லாம் எங்கேயாவது போய் பாடிவிட்டு வருவோம் இடம் இல்லைன்னா சாமான்களுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இதில் ஏறிப்படுத்துருவோம் இல்லைன்னு சொன்னா பெஞ்சுக்கும் கீழே படுத்துவோம் பெஞ்சுக்கும் கீழே கூட நான் படுத்து தூங்கிடுவேன் காரணம் எங்கேயாவது ராத்திரி ராத்திரியா பாடிவிட்டு வர்றது அப்படி படுத்து தூங்கின ஒரு கீழப்படுத்த அப்படின்னு சொல்லி இருந்தான் கோபட்டு திருட்டு போய் டிக்கெட் கீழே அப்படின்னு அது எனக்கு பொறுக்கல டிக்கெட் இருக்கு இடம் இல்லை இடம்ல நிக்க திருட்டு பையன் சொன்னீங்க வருமா அப்படின்னு கேட்டேன் இல்லப்பா சர்தாப்பா கோச்சு காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மட்டும் போன இங்க திருடி என் ஓட்ட உண்பால் வைத்த அடைக்கல பொருளை இந்த அடைக்கல பொருள் என்பது ரொம்ப ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளணும் அவன் பொருள் கொடுத்த வாங்கினவன் திருப்பி கொடுத்த போது நிச்சயமாக தவறாமல் கொடுக்கப்பட வேண்டியது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாவகம் பலவும் செய்து படிக்கு நீ ஒன்றும் நானாய் என்னடா நடிக்கிற பழி பாவத்துக்கெல்லாம் அஞ்ச மாட்ட பொருளே அல்லேன் இவர் கதர்றாரு உள்ளத்தின் களவு இருந்தா அமைக்கு என் செய்களா என்னன்னே தெரியாதே எனக்கு நான் என்ன செய்வேன் உன் காதல் மகனை பற்றி பாவி புக்கு மூழ்கிப்போத விட்டு இருக்க கொடுமை இல்லாம அப்படின்னு ஒரு சொல் அங்க இருக்கும் நினைக்கிறேன் எடுத்துட்டு யாராவது ஒருத்தர் என்னடா கேவலம் ஒரு ஓடு உள்ளே பிடிச்சு சத்தியம் பண்ணிடாங்கறான் சத்தியம் பண்ணுங்க சொல்லிட போறான் அப்படி நினைச்சு சேர்க்க கொடுமை இல்லாம ஒரு சொல்லு போட்டிருக்காரு நினைக்கிறேன் நான் எழுத விட்டுக்க தத தத 나나 ரைட் எழுதி இருக்கேன் இங்க தான் இருக்கு மனையவல் தன்னை பற்றி வாவிபுக்கு மூள்குவாய் உடமை இல்லான் எழுதி ஜெய்கிழார் கொடுமை இல்லாங்க போட்டிருக்காரு நான் எழுதி இருக்கேன் சத்தியம் பண்ணிட்டாங்க கேவலம் ஓடு கீழே போட்டா நூறு சுக்காப்பு நினைக்கலாம் கடவுள் திருநீரகன்றே இந்த பாடுபடுத்தினாரியா கொடுமையான கடவுள் கொடுமை தான் எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்கை செய்யவில்லை வந்தவன் பரமசிவன் அவனுடைய சொல்லக்கூடாது மற்றொரு இடத்துல சொல்ல வந்த திருநீலகண்டர் அது அப்புறம் பார்த்துக்க எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்க இசையவில்லை இதே நின இழவில்லை மூழ்கி தருகிறேன் போதும் என நான் மூழ்கி தந்துடுறேன் அதுக்கு வந்து சொல் முன் தாராதே கொள்ளங்கை பற்றி அலைமுனில் மூழ்காதே சிந்தை வலித்து இருக்கின்றாய் பிள்ளை வாழ்ந்தனர்கள் வந்திருந்த பேரவையில் மன்னுவன் யான் என்ன சொன்ற அப்பதான் பஞ்சாயத்து போர்டுன்னு இப்பவும் இருக்கு அது சொல்லிட்டா தருவான் அப்படி கூட சொல்லுவாங்க பிள்ளை வாழ் அந்தனர்கள் கூடி இருக்கிற சபையில சொல்றப்ப வாங்க அருமறையோர் பிடிச்சிட்டு போய் அந்த தெல்லைவாழ் அந்தனருக்கு நேர்மையானவர்கள் தான் ஆனால்தான் தில்லை வாழ் அந்த அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு பரமசிவனே சொன்னான் இந்த ஒருவரிய சொன்னதில்லை திருவாரூர்ல இருக்க சிவன் அல்லவா எனக்கு தெரியும் தன்னுடைய உடைமை அத்தனையும் நடராஜ பெருமானுக்குத்தான் அப்படின்னு ஆக்குகிறவர்கள் அவர்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த கோயிலுக்கு வச்சுக்கணும் சொன்னா உடனே அதை கொடுத்து ரசீது வாங்கி விடுவோம் அந்த கோயில் கணக்கில் எழுதி அப்படிலாம் உண்மையானவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் பலகாலம் சிதம்பரத்துக்கு நான் பாடப்போயிருக்கேன் பதினெட்டு வருஷம் அங்கே ரெண்டு உற்சவம் நடக்கும் அல்லவா ஆடி மாசத்திலையும் அது ரெண்டு உற்சவத்திலேயே வீதியில பாடுவேன் அவர்கள் மிகவும் போற்றிக் ஒரு வருஷத்துக்கு முந்தி பன்னெண்டு நிகழ்ச்சி மாதம் ஒரு திருவாதிரையில் அன்னைக்கு சாராட்சியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் பாடி காட்டுவேன் ஜனங்கள்லாம் உட்காந்து நிறைய கேட்பாங்க நிறைய கேட்கிறாங்கன்னு சொல்லிதான் நான் பாடி காட்ட ஆரம்பிச்சேன் பன்னிரெண்டாவது கட்சியில இந்த தில்லை வாழ்ந்தவர்கள் நடராஜாவுக்கு சாத்துகிற அந்த திருவடியில சாத்துகிற ஊக்கிய திருவடியில சாத்துவாங்க அதுக்கு என்னமோ குஞ்சித பாதம்னு அந்த தூக்குற திருவடியில ஒரு சின்ன மாலை போட்டிருக்கும் அந்த மாலையை கூட என் தலையில வச்சு நடராஜா பன்னெண்டு கச்சேரி உன் கச்சேரிய கேட்டிருக்கான் அப்படின்னா சொன்னார்கள் எனக்கு தெரியும் இன்னைக்கு அவர்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேற ஒருத்தர் வேண்டி இருக்குறோம் மேலே தப்பு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை ஆம் என்ன ஒரு தீர்ப்பு வந்துருது இல்லையா அருமறையை சொல்றார் வந்தவர் இந்த வேட்கோவன்பால் யான் வைத்த பாத்திரத்தை என்ன சொல்லி யான் வைத்த திருவோட்டை சொல்லி இருக்கணும் பாத்திரத்தை சொல்லிவிட்டார் ஆம் தந்து ஒழியான் கெடுத்த தன் மனைவி கைப்பற்றி வந்து மூழ்கியும் தாரான் வலி செய்கின்றான் என்ற கேட்க மனைவி கைய பிடிக்கணும் மெயினா எது அந்த மனைவிய தொடமாட்டாரா அதை மாத்தான் சொல்லிவிட்டார் அதுக்கு இவர் சொல்றார் இவர் தருவோடு நான் வைத்த பெயர்ந்து கறந்தது காணேன் அவன் தான் திருடி அவன் திருடினத்தை யாரும் பார்க்க முடியும் அவங்க தீர்ப்பு என்ன பண்ணிட்டாங்க மனைவியோடு மூழ்குதல் மனைவியை ஒரு தொடரதே இல்லை சத்தியமேட்டது இது அயல் முன்ன ஒரு பாட்டில் சொல்லியிருக்க வெளியே தெரியாது மனைவிக்கும் இவருக்கும் ஒரு தவறு நடந்திருக்குங்கிறது வெளியே தெரியாது இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எப்படி எப்படியோ இருக்கு அவன் தவறு பண்ணாலும் அம்மா சொல்ல தவறுறது இல்லை இவ தவறு பண்ணாலும் அவன் சொல்ல தவறுறது இல்லை அப்படிதானே வாழ்கிறார்கள் அப்ப கூட நான் மனைவியை தீண்ட மாட்டேன் அங்க சொன்னவர் இங்கே சொன்ன ஏற்க கடவுள் இங்க கேட்கிறவன் மனிதன் இங்க வந்து மனைவியோட மனைவியோட எனக்கு ஒரு வழக்கு இருக்கு நான் அவளை தொடமாட்டேன்னு சொல்லுது அங்க சொன்னவர் இங்க சொல்லு இவங்கள்ட்ட சொல்லுதான் அங்க முதல்வனே நிக்கிறான் அவன் தான் நான் மனைவியை தொடமாட்ட மனைவிய மனைவியாரை திண்டாமை செப்ப மாட்டார் சொல்லிவிட்டார் என்ன பண்ணுவ பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் போதும் என்று முடிஞ்ச வரைக்கும் செய்யணையா மனைவியார் தம்மை கொண்டு மறைச்சிவயார் முன் சினவிடைப்பாகர்மேவும் திருப்புலீச்சரத்து முன்னர் இப்ப அந்த இளமையாக்கினார் கோயில் இருக்கு அங்க கோயிலுக்கு எதுக்கு ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்துலதான் மூழ்கினார் என்று சொல்றாங்க ஏன் கோயிலுக்குள்ளே குளம் இருக்க அதுல மூழ்கி இருக்கலாம் அல்லவா ஏன் அது என்னமோ கோயில் இருக்கிற குளம் இப்பதான் உண்டாக்குறாங்களோ இல்லமே இருக்கோ அது அங்கதான் எடமையாக்கினார் கோயில் என்று இருக்கிறது இளமையாக்கினார் குளம் என்றும் இருக்கிறது அந்த குளத்தில் தான் மூழ்கி இருக்கார்கள் திருப்புலி தரத்து முன்னர் மலர் சோலை வாவி நன்னி தம் உண்மை காப்பார் துனை மணி வேணு தண்டின் இருதலை புடித்து புக்கார் பக்கத்துல ஒரு அன்னிலே اومபு கடம் ஹ அந்த கொம்ப இந்த அம்மா ஒரு பக்கம் பிடிக்க சொல்லி ஒரு பக்கம் கரையிலிருந்து சத்தம் போடுறான் மாதை திண்டி கொண்டு மூழ்கி இருந்த கைய முடிச்சிட்டு மூழ்கியா அப்ப ஒரு தடவை சொல்லி இவர் என்னுடைய மனைவிய நான் திட்டமாட்டேன் பண்டு செய்களை சொல்லி மூழ்கினார் போடுறார் அப்போ நான் தவறு பண்ணினேன் என் மனைவி கோவிச்சுக்கிட்டா திருநீலகண்டம் என்று நான் இவ்வளையோ வேற எந்த பெண்களையும் மனத்தாலும் தீண்டேன் திருநீலகண்டம் என்று அப்படின்னு அப்ப ஒரு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படி சொல்லி மூழ்கினார் சேர்க்கிறார் பழுதியாத சொன்னார் அப்படின்னு ஒரு சொல்லத்தை போடுறார் அந்த இடத்துல பத்தி நாம தவறா கூட சொல்லி இருக்கலாம் தவறாக கூட நாம நினைச்சிருக்கலாம் சொன்னது பழுதியாதார் யாரு முப்பு நீங்கி இளமை தோன்ற சத்தியம் பண்ண போது எந்த தோற்றத்தில் இருந்தாரோ அந்த தோற்றத்திலேயே இப்ப இருக்கிறார் உப்பு நீங்கி இளமையை பெற்று தோன்ற என்று ஒரு சொல்லு சேக்கிலா பெருமான் போடுறாரு இப்பவும் இளமை இளமையாக்கினார் என்று என்றுதான் இருக்கிறது அந்த கோயில்ல தான் இது நடந்திருக்கிறது ஆனா எங்கே நடந்தாலும் தில்லை கூத்தன் என்று சொல்லுகிற வழக்கம் சொல்லிவிட்டார் மன்றூலே திருக்கூத்தாடி அடிய அடி அடியார் மனைகள் தோறும் சென்று அவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் வென்றலங்களால் மிக்க விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விளமை நீங்காது என்று எழுந்தருளினாரே தப்பாகூட எழுந்திருக்க இளமையோடு இருங்கள் என்று ஆண்டவன் சொன்னான் அதனை எ இளமையை பெற்று பேரின்பம் ஊற்றார் அன்றே என்று கேட்கிறார் குருமாணத்தை பிடிக்கிறார்கள் நான் கூட நினைக்கிறது உங்களை கண்ட ஒரு தப்புதானே பண்ணாரு தப்புன்னு நாம நினைக்கலாம தவிர சிவத் தொண்டது அடிபட்டு போகிறது நான் நினைக்கிறேன் அப்படித்தான் இருக்கணும் எனக்கு தெரியாதுழிவாளர் அல்ல ஆசா ஞான சம்பந்தம் போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம பார்த்தால்தான் தெரியும் இல்லையா ஆக ஆண்டவன் இவருக்கு நிலைமையை தந்து தன்னுடைய சிவலோகத்தினையும் அவரை வைத்திருக்கிறான் என்று தேக்கிடார் பெருமாள் அளிக்கிறார் தேக்கிடாருடைய வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சொல்லலாம் என்ற கருத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நான் நினைத்தேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று முடித்துவிட்டு இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன் இந்த திருநீரக இந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லப்பெறும் தேவாரத்தை தினந்தோறும் அடியார்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் நானும் சொல்லுவேன் அவர்களை அடியார் போல நாம் வாட முடியாவிட்டாலும் அவர்களுடைய பேரையாவது சொல்லி வைக்கலாம் என்றுதான் பெரியவர்கள் நினைக்கிறார்கள் நினைக்கிறேன் அவள் பேரை சொல்லி நாம் கும்பிட வேண்டியது வணங்க வேண்டியது தான் நம்மளுடைய பொறுப்பு ஏ என்று நான் அனுகிறேன் இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் இல்லை என்று சொல்லுவதுதான் இவனுடைய இயற்கை அது இல்லையே என்று சொல்லாத இயற்கைக்கு பகையானவன் இவர் சொல்லத்தான் முதலிலேயே ஒரு பாட்டு வருகிறது இந்த ஏற்பகை நாயனார் காவிரி கடல்ல போய் சேர்ந்து அந்த கடல் தண்ணியில உப்பா இருக்கும் இல்லையா அதையும் நன்னீராக்குதான் அப்படின்னு சொல்றேன் மனிதன் தவறு பண்ணாதோ என்று புனிதம் ஆக்குவதோர் நன்னெடும் பெருந்தீர்த்தம் உன்னுடைய நலன் சிறந்தது வளம்புகார் நகரு கை நாயனார் காவிரி பூ பட்டினம் என்ற ஊரில் வாழ்ந்திருக்கிறார் வணிகர் வணிகரை பத்தி பல விதமான தவறான மனிதர்களுக்கு உண்டு அதெல்லாம் நான் இப்ப சொல்ல தயாரா இல்லை அக்குலப்பதி குடி முதல் வணிகர் அளவு இல் செல்வத்து வளமையில் அமைந்த நிறைய செல்வம் வியாபாரிகள்னால நிறைய செல்வந்தான் ஏன் அது இப்பவும் நாம் செக்கர் வெண்புரை சடையவர் அடிமைத்திரத்தின் மிக்கவர் இவ்வளவு செல்வம் இருந்தும் ஆண்டவனுக்கு அடிமையாக அவர் இருந்திருக்கிறார் மறைச்சி நம்பு அடியார் மிக்க சீரடியார் யாரேனும் வேண்டுமோ வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே கடற்படி நிகழமும் கொடுக்கும் இயல்பு நின்றவர் உலக உலக இயற்பகையார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்துருவார் எந்த விவதிப்பை தமிழர் எதை கேட்டாலும் கொடுத்த எதை கேட்டாலும் நம்ம கொடுக்க மாட்டோம் அதனாலதான் அவருக்கு இயற்பகை இதை கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கிறானே தவறு இல்லையா இது இவன் இப்படி ஒரு நல்ல தவறை சிவனடியாரர்களுக்கு செய்திருக்கிறான் என்று தெரியப்படுத்தணும் என்று எண்ணிருக்கிறான் கடவுள் அடுத்த செய்யுள்ள சொல்றார் கண் மறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் அவ மறுக்க முடியாத செய்கையை கேட்டுலாம் அப்படின்னு இவர் நினைத்திருக்கிறார் வேதிய மாய வண்ணமே கொண்டு தன் தொண்டர் மராத வண்ணமும் காட்டுவான் வந்தார் என்று கூறிய இயற்பகையார் முன்னெதி அக்கைதவரையோர் இந்த கைதவ மறையூர்னா என்ன எனக்கு ஒன்று புரியுது மறைவாக செய்கிறவர் நினைக்கிறேன் ஒன்றைடையாரியார்கள் குறித்தது வேண்டிய குணம் என கொண்டு ஒன்றும் நீர் மராது உந்து அழிக்கும் உண்மை கேட்டு நீ அடிய கேக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு நான் கேள்விப்பட்டேன் ஒன்றும் நீர் மராதும் வந்து அளிக்கும் உண்மை கேட்டு நம்பால் ஒன்று வேண்டி என்று நான் இங்கு வந்தனன் ஒரு பொருளை கேட்கலாம்னு நினைத்துக்கிட்டு இங்க வந்தேன் அதனுக்கு இசையலாம் என்னில் எம்பலாம் அப்படின் உனக்கு இஷ்டம்னா சொல்லு நான் எதற்காக வந்தேன் சொல்றேன் நிச்சயமா நீ சொன்னாதான் நான் அப்படின்னு சொல்லிடுறான் வந்த சிவயோகியார் அவர் மிக கெட்டிக்காரர் வியாபாரி ஆனாலும் இவருக்கும் அவருக்கு ஒண்ணும் செலச்சவர் பதிலை ஒழுங்கா சொல்ற பக்கத்துல அது இருக்குமே ஆனால் நான் உனக்கு நிச்சயமா தந்தது என்ன உரை கேட்டு இயற்பகையார் யாதும் ஒன்று என் பக்கில் உண்டாயில் நீ கேட்கிற பொருள் என்கிட்ட இருக்குமேயானால் அது அடியவர் உடைமை அடியவர் உடைமைன்னு சொன்னதோடு இல்லாம ஐயம் இல்லை அப்படின்னு ஒரு சொல்ல போடுற நீர் அருள் செய்யும் என்ன அந்தனர் எதிரே சொன்ன போதிலும் உன்னையில் வேண்டியது அன்பு மனைவி எனக்கு தேவை அப்படின்னு சொன்ன இதை கேட்ட உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட இருக்கிறதையே கேட்டுட்டீங்களா முன்னையும் தொண்டனார் தொழுது உரை செய்வார் இது எனக்கு முன்பு உள்ளதே எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுத்து எனக்கு வேண்டி எம்பிரான் செய்த எனக்கு இப்படி என்கிட்ட இருக்கிற பொருளையே நீங்க கேட்டீங்க அப்படின்னு சந்தோஷ சந்தோஷப்படுவானாட்டான் நானா இருந்தா ஆனால் தானே யாருமே சர்லாம் சரிய பொடைச்சி அடிச்சு அந்த ஊர் எல்லையை தாண்டி கொண்டு விட்டோம் சோறு கேட்டாலே தண்ணி கேட்டாலே அடிப்பான் ஒருக்கிறான் தடிப்ப வேலை செய்தான் பொண்டாட்டியை கொடுறான்னு கேட்டா தந்தோடு கொடுவானா சந்தோஷப்பட்டு கொடுத்ததுனாலதான் அவருடைய பேருக்கும் அடியார்கள் சொல்லக்கூடிய நிலையில சென்று வேகமா உள்ளே போய் தம் மனை வாழ்க்கை மேம்படும் கா விதிக்குல மடந்தை இன்று உன்னை இம்மைத்தவத்தற்கு நான் கொடுத்தனும் என்ன கற்பு மேம்படுவது காதலியாரை விதிக்குல மடந்தையை இன்று உன்னை இந்த மெய்த்தவருக்கு நான் கொடுத்தனும் அம்மா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க கொடுத்துறாரு என்னையும் கேட்பாரோ யாராவது கொடுத்துருவாரோ நினைச்சிருப்பாரோ என்னமோ இந்த அம்மா நேரத்துக்க மாட்டாரு பெரியவருக்கு கொடுத்துட்டேன் மதுமலர் குடல் மனைவியார் கலங்கி அந்த கலக்கம் வரலன்னு தான் தவறு நிச்சயமா அந்த கலக்கம் அந்த அம்மாவுக்கு வந்தது மனம் தெளிந்த பில் தான் இப்படிதான் இப்படிதான் செய்து என்னையும் கொடுக்கும் மற்ற இது மொழிவார் இந்து நீர் எனக்கு அருள் செய்தது இது வேல் என் உயிருக்கு நாதா நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை எல்லாம் உரிமை வேறு உள்ளதோ அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம் எனக்கு என்ன உரிமை இருக்கு உனக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் ஒத்துக்கொடுத்தார் அவர் கேட்டதும் தவறு இவர் கொடுத்ததும் தவறுதான் நாம சொல்லிவிடுவோம் நிச்சயமா பொரு கேட்டாலே வையிற நாம திட்டுகிற நாம இன்னைக்கு இயற்கைக்கு பகையானவன் கொடுத்தான் அவ்வளவுதான் குன்றக்குடி அடிகளார ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான்னு நினைக்கிறேன் நான் சிவன் வந்து கேட்டது தப்பு இல்லையா அப்படியா வந்தாங்க கொடுத்தான்னு இவரை அழைச்சுக்கிட்டு போகலாமா இந்த கதை பெயர் என்ன தெரியுமான் இயற்பகைக்கு பகையானவன் கொடுத்தான் அவ்வளவுதான் கட்டாம போயிட்டு வந்துட்டு அப்படின்னு அவர் சொன்னதா எனக்கு ஞாபகம் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு என்று தனி பெரும் கணவரை வணங்க இந்த அம்மாவை கொடுத்ததுக்கு அப்புறமா கணவனுக்கு வணக்கம் செலுத்தி இருக்கிறாங்க வணக்கம் செலுத்த முடியுமா அந்த எண்ணம் வருமா வராது இல்லையா வந்திருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு அந்த அம்மாவை பேசணும் பேசக்கூடிய நிலை அது மாத்திரம் இல்லை இவரு இந்த அம்மா வணங்கினா அவரு வணங்க வணக்கம் போட்டாரா இந்த அம்மாவுக்கு மனைவியை கொடுத்ததோடு இல்லாமல் மனைவிக்கு இவர் வணக்கம் செலுத்தி இருக்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டா அது யாரோ சொன்னதா எனக்கு ஞாபகம் இப்போ வந்து அந்த அம்மா வந்து சிவன அந்த அடியாரோட உடைமை தன்னுடைய மனைவி அல்ல அல்லவா அதனாலதான் அந்த அம்மாவுக்கு வணக்கம் செலுத்தினாராம் என்று யாரோ சொன்னதாக எனக்கு நினைவு அது சரினா நினைக்கிறேனா பெரு கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க அந்த அம்மாவை ஒரு வணங்கி இருக்க சென்று மாதவன் சேவடி பணிந்து இந்த அம்மாவுக்கு வணங்க அடியாருக்கு போய் ஒரு வணக்கம் போட்டார் அந்த அம்மா சேவடி பணிந்து திகைத்து இந்த நாள் திருவினும் பெரிய ஆள் எனக்கே புரியல திருவினும் பெரியாள் என்று சொல்லுகிறார் இந்த அம்மாவே எவ்வளவு பெரிய சொல் என்று மாத்திரம் நான் நினைத்துக் கொள்ளுகிறேன் அவ்வளவுதான் ஐயா மாது தன்னை முன் கொடுத்த மாதவர்தாம் மனம் மகிழ்ந்து பேருவகையின் மலர்ந்தே யாது நான் செய்மி நீங்க கேட்டபடி நான் என்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டுட்டீங்க நான் கொடுத்துட்டேன் நான் வேற என்ன செய்யணும் அப்படின்னு இவர் கேட்கிறாரு சாதிராகிய தலைவர் தையல் தன்னை யான் தனி கொடு போக காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க துணை போதுகின்றார் நான் இந்த பம்னாட்டியை அழைச்சிக்கிட்டு நான் போகணும் உன்னுடைய சுற்றமெல்லாம் வந்து செண்டை போடும் நான் இந்த ஊரை விட்டு போகணுமே என்ன இங்களே துளச்சத்துக்கு தலைமொழி விடுவாங்களே இதுக்கு துணை போகணும் எனக்கு துணை நீ வரணும் அப்படின்னு வில்லும் வாழும் சுருகையும் எடுத்து மிக காசை சென்று அவ்வளவு வேகமா வந்தாராம் கடிநகர் புறத்து போகி பால் இருமருங்கிலும் ஈண்டி பறந்த ஆர்ப்பு அரவம் பொங்கி பால் கடல் கிளர்ந்தது என்ன வந்து எதிர் வளைத்துக் கொண்டாங்க இருந்தாலும் வந்து வளர்த்துட்டான் வழிபடும் துணைவில் போத அவங்க ரெண்டு பேரும் போறாங்க பின்னாடி வர்றாங்க அருங்குல கொடியை விட்டு விட போ என்று பகர்ந்து எதிரோ எது நிறந்து வந்தமா விடுவ கார பேரும் அம்மா சொ இம் என்ற என்ன தரையிடப்படுத்துகின்றேன் தர்ந்தருள் பூரா வெட்டி குமிச்சுடுவேன் போயிடுவோம் என்று சொல்லுவோம் போக மாட்டானே எப்படி போவோம் கூடவே மடிவதன்றி கொடுக்க நாம் ஒட்டோம் என்றார் நாங்கள் இறந்து போறது வேணாலும் ரெடி கொடுக்கிட்ட பெ கொடுக்க மாட்டோம் முத்தும் உயிரை எல்லாம் முதல் விசும்பு ஏற்றிக்கொண்டு போக விடுவேன் என்று எழுந்தார் நல்லோர் உங்களை பூரா எமலோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டு இவரை போரத்துக்கு வழிபடுவேன் அமர் அமர்ளையாட்டின் மிக்கார் அருமுனியை நோக்கி அடிகள் நீர் அஞ்சவேண்டாம். வேண்டாம் விடைமே விடைமேற்கின்றார் விரைவன் காட்சி கொடுக்கிறான் சொல்லுவதறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி மல்லை வந்து அருளியண்ணே வழி கொண்டு கொண்டாய் போற்றி இன்பவள்ளம் என கருள் செய்தாய் போற்றி அம்பலத்துள் ஆடும்டி போற்றி என்ன சேக்கிலார் பெருமான் தில்லையில் அம்பலத்துள் ஆடுகிற சிவனைத்தான் அவருடைய எண்ணம் சொல்லும் அப்படி ஒரு அருமையான தோற்றம் அருமையான பாடல் ஒன்று அங்கே பெரிய புராணத்தில் சொல்லுவதறியின் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளியண்ணை வழித்துண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் இனக்கருள் செய்தாய் போற்றி பில்லை அம்பலத்துள் ஆடும் செவடி போற்றி என்ன என்று ஒரு அற்புதமான செய்ளை சேக்கிடர் அங்கே பாடியிருக்கிறார் நம் உடன் போது என்று ஏனைய சுற்றத்தாரும் வானிட இன்பம் பெற்றார் வானவர் பூவின் மாறி போயிருந்தார் என்று முடிக்கிறார் என்னுடைய உலகத்துக்கு வந்துவிடு இல்லை இல்லை என்று சொல்லுகிற இந்த கூட்டத்தில் நீ இருக்க வேண்டாம் அவரை கூட அழைத்துக் கொண்டு போய்விட்டு சுற்றத்தாரும் எல்லாரையும் வெட்டி போட்டார் அத்தனை பேரும் பிழைத்துக் கொண்டார்கள் அவர்களும் இந்த வான் ஆண்டவன் திருவள்ளிக்கு போய் சேர்ந்தார் என்று கதையை பிடிக்கிறார் பெருமான் வானவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் கதையில நமக்கு என்ன தெரிகிறது கேட்டா கொடுக்க வேண்டாம் பொருளும் கொடுக்க வேண்டாம் மனைவியும் கொடுக்க வேண்டாம் மக்களையும் கொடுக்க வேண்டாம் வருகிற அழியார்களுக்காக நமக்கு ஏதே நம்ம கையில் கிடைக்கிறது ஒன்றை கொடுத்து விடுறதான் சோறு போட்டார்கள் என்றுதான் பெரும்பகுதியான பிள்ளையை அறிந்து கூட சோறு போட்டான் என்று நாம் ஒரு கதையை சொல்லுகிறார்கள் ஐயா பிள்ளைய அறிஞ்சு போட்டிருப்பானான்னு நாம் நினைக்கலாம் அப்படியும் செய்வார்கள் என்றுதான் நாம் நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு ஏதேனும் ஒன்றை வருகிற சிவனடியார்களுக்கு தன்னால் முடிந்ததையும் கொடுத்து என் வீட்டுக்கு ஒரு சாமியார் இருந்தார் காலையில பத்து மணி இருக்கும் நான் உன் வீட்டில தான் சாப்பிட போறேன் சரி சமைச்சு விட்டு அப்புறமா பன்னெண்டு மணிக்கு சொல்றேன் கோயில் உட்கார்ந்து கூப்பிட்டேன் திரும்பி வரும்போது ஒரு குடி மண்ணு கையில் எடுத்துக்கிட்டாரு ஏண்டா மண்ணுகிட்டே இருந்தேன் சரினு தெருவில் போனேன் சாமி கைகால அலம்பரீங்களும் நான் இலையில சாப்பிட மாட்டேன் தரையில தான் சாப்பிடுவேன்னு சொல்லி தரையில சாகத்தை போடுறீங்க ஆமா தரையில் போட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு தேரத்தை வச்சு சாம்பாரை போட்டு உடனே இந்த ஒரு குடி மண்ணு அதுல போட்டான் எனக்கு மாட்டேன் நான் பரிசு இருக்கேன்னு சொன்னவர் இலையை போட்டு சாதத்தை தரையில தான் சாப்பிடுவேன்னு சொன்னாரு சரி போனா போகுதுன்னு சொல்லிட்டு தோத்த போட்டு சாம்பாரை ஊற்றி அந்த மண்ணை அதுல போட்டு விசஞ்சு சர்வசாதாரணமா சாப்பிடுறாரு நாம கூட நல்லா சாம்பார் வச்சிருந்தா கூட இது குளிக்குது இது உப்பு சரியா இல்லை அதுல உப்பு சரியா இல்லை இது சரியில்லைன்னு நம்ம சொல்லுவோம் இந்த மண்ணை போட்டு எப்படி இவர் சாப்பிடாதுன்னு எனக்கே தெரியல சாப்பிட்டேன் எல்லா சாப்பும் சாப்பிட்டேன்